சத்குருஸ்வாமி கிஜை குரு கிருப்பியா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருந்து விடாமல் ஒரு நாலு அத்தியாயங்களில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வரைக்கும் கோவர்தன உத்தாரணமும் இந்திர பூஜையை வந்து நிறுத்தி கோவர்தன பூஜை பண்ணதும் கோவர்தன உத்தாரணமும் கோவிந்தனுக்கு பட்டாபிழைகள் பண்ணதும் சொல்லப்படுது ஒரு விசேஷம் இருக்கேன் ஆமாம் இப்போ வந்து புரட்டாசிமா ரொம்ப விசேஷம்னா கோவிந்தன் தான் கோவிந்த பட்டாவு அப்போது திருமலையப்பனுக்கு பேர் எல்லாமே அவனு ஒரிஜினல் பேர் இல்லைன்னு எல்லாம் வந்து மற்றவர்கள் மற்ற பேர் வச்சதுதான் அவனுக்கு ஒரிஜினல் பேர் இல்லை அதாவது காரண பேரெல்லாம் பார்த்தாலே தெரியும் கோவிந்த பேர் தான் ரொம்ப சக்தி எல்லாரும் எங்கே பார்த்தாலும் அதாவது திருமலை திருப்பதி எல்லா இடத்துலையும் இங்கே வந்துடும் கோவிந்தநாமா தான் பொதுவான எளிய மக்கள் சொல்கிறார்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட கோவிந்தநாமா எப்போ கிடச்சதையும் இந்த காலகட்டத்தில் அப்போ புரட்டாசி மாதத்தில் கோவிந்த பட்டாபிடிய சம்மந்தமாக நம்ம கே கேட்பது வசத்தியாக இதுக்கு முன்னாடி முன்னாலே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வசத்தியான விஷயங்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் முன்னா முன்ன பின்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு அதாவது ரசமான வியாக்கியானங்கள் வந்து விசேஷ வியாக்கியானங்கள் இருக்கிற சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நே இருபத்தி மூணா அத்தியாயம் தாண்டி தானே வந்திருக்கோம் இந்த இருபத்தி மூணா அத்தியாயத்தில் அந்த பூதேவர்கள்னு சொல்லப்படுறது பிராமணர்கள் பூதேவர்கள் அவர் கர்மட்டர்கள் கர்மட்டர்கள் கர்மட்டார்கள்னால் பூர்வமீமாசமாக வேதங்களே பிரமாணம் வச்சுட்டு கர்மா பண்ணுறதையே ரொம்ப பிடிப்பாக இருந்து கொண்டிருந்தார்கள் புரிஞ்சு நோ பாக்கியான முன்னால் பார்த்து வந்தோம் அந்த மாதிரி அடுத்தது தேவர்களுடைய தலைவனான இந்திரனுடைய கிரகத்தை அடுக்கப்போகிறா தான் இப்போ இருக்குது முன்னால் அப்போ பார்த்ததில்லை கண்ணன் என்ன கேட்டால் அவர்களை டெஸ்ட் பண்ணுறாப்லேயும் இந்த தே கன்னிகைகள்லாம் கோப்பு கன்னிகைகளுக்கெல்லாம் வத்ராபரணம் பண்ணி அவர்களுக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணுறாப்புல பண்ணிவிட்டு அந்த காத்தியாயனி பூஜைக்கு அப்புறம் வந்தால் வீட்டிலேருந்து யாரும் கொண்டு வரவே இல்லை அவர்களுடைய உரியல ஆகாரம் அதனால் அவர்களுக்கு வந்து தாகம் தேர்ந்தெடு யமுன தீர்த்தத்தால் ஆனால் அவர்களுக்கு வந்து பசி அடங்கலை அந்த மாதிரி எல்லாம் பண்ணது ஒரு தான் அப்போது இவர்கள் இடத்துல கேட்குறதான் தான் இப்போ இதெல்லாம் முக்கியமான விஷயம் என்னென்னா பொதுவாக எந்த யாகத்துலேயும் தீக்ஷா பண்ணி பசு பசுன்னு சொல்லப்படுவது எந்த ஒரு மிருகத்தை வந்து அந்த யாகத்திற்கு பலியாக கொடுக்கப்படுதோ அது பேர் பசுன்னு சொல்லப்படுது பசுன்னா கவு அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஆடாக இருக்கும் பொதுவாக அப்படி தான் இருக்கும் அப்போது பசுங்கிறது யாகத்தில் பலி கொடுக்கப்படப்பட்ட ஒரு பிராணிக்கு பேர் பொதுவான பேர் புரோனம் புரோணம் பசுன்னு பேர் அது என்னுடைய ஆலம்பரம் ஆனப்புறம் அது வந்து அதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் ஆவாகனெலாம் பண்ணி இல்லை கட்டி கட்டி வரலாம் பண்ணப்புறம் தீக்ஷருடைய தீக்ஷனுடைய அன்னத்தை சாப்பிட்றது வந்து தோஷமாகாது இது பொதுவான விஷயம் தீட்சதனே சாப்பிடும் ஆனால் உங்கள் யாகத்துலேயோ பசு ஆலம்பரம் ஆகிடுச்சி அதனால எங்களுக்கு தடையில்லாமல் அன்னம் போடலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சௌத்ராமணி என்ற யாகமும் எப்பொழுதுமே அந்த யாகம் செய்வருடைய எண்ணத்தை சாப்பிடக்கூடாது இவர்கள் சௌத்திராமணி பண்ணியிருந்தார்கள் அப்போ சௌத்ராமணி யாகம் பண்ணுறவருடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிட்றாங்க சௌத்ராமணி என்ற யாகமானாலோ அது எப்பொழுதுமே அந்த யாகம் செய்வர்களுடைய அன்னத்தை ஆப்படுகிறது இதுவோ சௌத்ராமணி இருந்தது அப்படி கருத்து அதனால் கர்மானுஷ்டானத்திற்கு பின்னரும் பலன் வருவதற்கு முன்னால் கர்மானுஷ்டானத்திற்கு அப்புறமும் பலன் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வஸ்து பேர் அபூர்வம் தெரியும் செய்யப்பட்ட கர்மாவனுடைய சூட்ச்மா அவஸ்தை அபூர்வங்கிறது தான் இந்த வேரங்களுடைய ஒரு சித்தாந்தம் கொள்கை அதனால் ரொம்ப தர்ம சூக்ரெலாம் இருக்குது அதனால் ரொம்ப இது பண்ணுவோம்னா விசேஷ அர்த்தங்களாக சொல்ல வந்தது தான் அன்னத்தை எல்லாம் அந்த கொண்டு வந்தார்னா நாலு விதமான இன்னும் அதாவது கடித்து சாப்பிடுவது மென்று சாப்பிடுவது நக்கி சாப்பிடுவது குடி குடிப்பது அதை கொண்டு வர்றது பாத்திரங்களோடு கொண்டு வந்தாருங்கிறது தான் இங்கே அதனால் பாத்திரம் கிடையாது அதனால் பாத்திரங்கள்லாம் எதோ எதோ ஒரு ஒரு அடிப்படையாக வச்சுன்னு சாப்பிடுவார்களோ அது மாதிரி அதனால் பாத்திரங்கள் சொன்னதுனால சாப்பிடறதுக்கான நிலைகளோடையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படியெல்லாம் செஞ்சார்கள் நாலு விதமான அண்ணங்கையும் சாப்பிட வச்சான்னு அவர்கள் வந்து பிராக்யங்கிற வார்த்தை சொன்னது இல்லையா அதுதான் என்ன நான் தான் நன்றாக ஆழ்ந்த தூக்க இருக்கேன் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு பேர் அந்த சுசுக்தி சாட்சி நிலையாக இருக்கிறது ஆத்மா அப்போது இந்த அகம் விருத்திகள்னு சொல்லப்படுது அதான் அபிமானம் அபிமானம் அகம் அபிமானம் அகங்காரம் இந்த விருத்திகள்லாம் அடங்கிப்படும் எல்லா அடங்கும் மனதை புதிச்சு தான் அடங்கி போடும் அங்கே கேவலம் அந்த மகாங்கிற வார தத்துவத்தை பற்றி சொல்ல முடியாது அந்த பிரகிருத்தி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஆத்மாவில் ஒடுங்கிருக்கும் அப்போது ஜாகர சொங்களில் ஏற்படக்கூடிய சிரமம் எதுவுமே தெரியாது அப்படி அவர்கள் வந்து பகவத் ஆத்ம சம்பந்தம் ஒட்டி போயிருக்கிற போது அந்த ஆத்மாவினுடைய பேர் பிராத்யன் அதை தான் அங்கே வந்து சொன்னார்கள் அப்படி பகவத்தர்சனை பார்த்த உடனே எல்லா தாபமும் போய் அதனால தான் போயிருக்குது எல்லாம் தாபம் போய் அந்த மாதிரி அவர்களுக்கு ஜீவன் அப்படியே பரபிரமத்தை ஒட்டிட்டு மாதிரி பிரம்மானந்தத்தை அனுபவித்ததாகத்தான் அங்கே பார்க்க வேண்டும் அதுதான் சொன்னது கண்ணன் கோபாலன் பக்த அதனால் முதல்ல எல்லோரையும் தன்னுடைய பக்தர்களான கோபாலர்கள்லாம் வரிசை உட்கார வச்சு அவர்களுக்கு வந்து தன் பக்தர்கள் தான் பத்னிகள் கொண்டு வந்த அந்த நாலு விதமான எண்ணம் முன்னார் சொல்லுங்க அதனால் அவர்களுக்கு வந்து எல்லாம் பரிமாறி அவர் சாப்பிட வச்சுட்டும் அவர்களெல்லாம் பாகவத பாகவதர் இவனோ பகவான் இல்லையா பாகவத சேகத்தை இவன் வந்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்படி சொன்னவங்களுக்கு மூணு விதமான ஒரு இது பிறப்பை சொன்னார்கள் இல்லையா அது என்னென்னா சுத்தமான பிராமண மாதா அப்படி மூணு பிறப்புகள் இருந்தோ சக்தியாக இருந்தோ அவர்களுக்கு வந்து பகவான் கிடைக்கலன்னுங்கிற காமிச்சார் வேறு ஒன்றில் பக்தி தான் முக்கியம் பக்தி வந்து கர்மாக்கள் செய்தே ஆகணும் அதனால் சித்த சுற்றி வரும் எல்லாமும் பக்தி முக்கியங்கிற காமிக்க தான் வந்தது அதனால் பிராமணர்களை யஜ்யா செய்த தவறாக ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் இந்த யஜ பக்திகளுக்கு பக்தியால் கண்ணன் கிடைத்தான்ங்கிறதும் பார்க்க வேண்டியது அடுத்தது இருபத்தி நாலுலேருந்து அவர் சொல்கிறது அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு சுருக்கமான ஸ்லோகம் சொல்லுவார் இல்லையா சத்துர்விம்சே மகேந்திரஸ்ய மக்கம் வியாவத்திய கேத்துபி கிருஷ்ணா பிரவர்த்தையாம சோவர மகோத்ஸவம் பூசுராணாம் கிரியா கவம் நிரஸ்ய சுசுரேஷு மகவன் மதபங்காய தன்முகம் தன்மக்கம் அமர்ஹமார்கிட்ட அதுதான் சொன்னது பூசுரன்னு இந்த பிராமணர்கள் இந்த பூதே பூமியில் தேவதைகள் மாதிரி இருக்கக்கூடியது பிராமணர்கள் அந்த யஜ்யம் பண்ண பிராமணர்கள் அப்படி கிருஷ்ணன் மகேந்திரனுக்கு செய்யக்கூடிய யாகத்தை வந்து காரணங்கள் சொல்லி தடுத்து நிறுத்தி கோவர்தன பூஜைங்கிற உற்சவத்தை புதுசாக ஏற்படுத்தி இந்த பூசுரன் சொல்லப்பட்ட பிராமணர்களுடைய கிரியா கர்வத்தை முதல்ல போக்கின மாதிரி இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சூரர்கள் தேவர்களுடைய உள்ள இந்திரனுடைய கர்வத்தை போப்பதற்காக அவனை குறித்து செய்யக்கூடிய யாகத்தை மாற்றி செய்து கோவர்தனை கிரிக்கு பண்ண இந்த இருபத்தி நாலு அத்தியாயத்துக்கும் சொல்லப்படுறது அதுக்கப்புறம் கோவர்தன பட்டாபிஷேகம் சொல்லப்படுறது அதனால் விட்ட இடத்தை பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார் இருபத்தஞ்சு ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இருபத்தி நாலு அத்தியாயம் இருபத்தி நாலாம் அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி விளக்கமான அர்த்தத்தை பார்க்கணும் அதுதாங்க விட்டது கடைசியாக நேத்திக்கும் அதை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நிகதி குழப்பு கர்மம் அப்படிங்கிறத சொல்லிடும் நான் வந்து வேரத்தை கற்றும் கற்பிப்பதும் அப்புறம் தானம் வாங்கியும் கொடுப்பதும் அப்புறம் வந்து யாகம் செய்வதும் செய்விப்பதும் இதெல்லாம் அவருடைய குழப்பம் அப்படி வாழணும் கத்தியன் வந்து பூமியை காப்பதால் வாழ வேண்டும் வயசன் வர்த்தகத்தால் வர்த்தகம் ஆர்த்தம் வியாபார்த்தம் வேளாளன் அதாவது இந்த சூரியன் மூன்று வருணத்திற்கும் உபகாரம் பண்ணி வரணும் இதான் நியற்றி அப்போது வயசுலான் நபர் சொல்லிக்கிறார் யார் கூட்ட முடியாது வயசுல நமக்கு வந்து விவசாயம் பண்ணுறது வாணிஜ்யம் அதாவது வியாபாரம் பசுக்களை காற்று வட்டிக்கு பணம் கொடுறது இப்படியெல்லாம் நாலு விதமான குழப்பு தொழில்கள் வர்த்தகங்கள் நம்ம வந்து ஜீவன உபாயம் இருக்குது நாம் எப் இருக்குது அப்போ நம்ம இப்போ வந்து பசுக்களை ரட்சிக்கிறோம் அதனால் பசுக்களை ரட்சித்து காப்பக்கூடியவர் நம்ம இதுதான் நம்முடைய ஒரு தொழில் பழப்பு ஜீவனம் அப்போ சத்துவரிஜ சமசன் சொல்லப்பட்ட இந்த மூன்று குணங்களும் ரட்சிப்பதற்கும் பிறப்பிற்கும் இறப்பு இருக்கும் அதாவது மரணத்திற்கு காரணமாக இருக்கும் அதனால் பல பலவிதமாக பல பிரகாரமாக இருக்கக்கூடிய இந்த ரோகத்தில் ரஜோகுணத்தினுடைய செயலான ஸ்திரீபுருஷ சம்பந்தத்தால் ஏற்பட்டது அதனால் ரஜோகுணத்தால் தூண்டப்பட்ட கஜோகுணத்தால் தூண்டப்பட்ட மேகங்கள்லாம் மேகங்களமாக மழை இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் எங்கே மழை போயிருக்கும் மக்கள் வந்து அந்த மழையால் வாழ்கின்றார் இந்த மகேந்திரன் என்ன பண்ண போகிறான் மகேந்திரன் அதில் ஒன்று அவனுக்கு ஒன்று ரோல் இல்லையே அப்படி சொல்லிட்டு தகப்பனாரே அப்படின்னு நந்தகோபுரம் கூப்பிட்டு சொல்கிறார் கண்ணன் நமக்கு என்ன நமக்குன்னு ஒரு தேசம் இருக்கா நகரம் இருக்கா கிராமம் இருக்கா வீடும் இருக்கா ஒன்றுமே இல்லையே நான் எப்பொழுதுமே காட்டிலையும் மழையிலும் வசிக்கிறோம் ஏன்னா மாடு மாடு காப்பாற்றும் அதாவது கோ ரஷணம் பண்ணுறோம் அதனால் பசுக்களை ரட்சிக்கிறோம் அப்போது நமக்கு வந்து இடம் பசுக்களுக்கு ஆகாரம் எங்கே கிடைக்கிறதோ ஜலம் ஆகாரம் கிடைக்கிறதோ அங்கே தான் நம்ம தரும் அதனால் நமக்கு நகரம் கிராமம் இல்லையே அதனால் பசுக்கள் பிராமணர்கள் இந்த மலை இதற்கு இவர்களுக்கு நம்ம வந்து இந்த யாகத்தை பண்ணுவோம் பிராமணர்கள் இந்த பூ இந்த பூமியில் தேவர்களாக கருதப்படுகிறது இந்த மலை தான் நமக்கு வந்து பசுக்களுக்கு ஆகாரம் ஒரே புல் பூண்டெல்லாம் வளைச்சி நிறையா இருக்கும் பசுக்கள் நம்ம வந்து லட்சிக்கிறோம் அதனால் அவர்கள் இவர்களை உத்தேசித்து அந்த யாகத்தை செய்வோம் அதனால் இந்திர யாகத்துக்காக நம்ம வந்து சம்பாரம் பண்ணோம் சேர்த்து வைச்சேன் அதாவது கலெக்ட் பண்ண எல்லா விதமான கொண்டு இந்த யாகத்தை செய்வோம் அதனால் இந்த யாகத்துக்காக நம்ம என்னென்னலாம் வந்து வஸ்துக்கள்லாம் சேர்த்து அதை வச்சே இப்படியே இந்த யாகத்தை செய்து விடுவோம் கோவர்த்தனுக்கு முடிக்க அப்படி சொல்லி முடித்தான் கண்ணன் மேலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை வந்து மூலத்தை சேமிப்போம் இருபத்தி ஆறிலேருந்து பச்சிய ஃ ஃபா சூப்பாந்த பாயசாரிய கமிய அப்பூஷ்லோச்சிரு பச்சியம் விவிதா ஃபா சூப்பாந்த பாயசாரிய கமிய அப்பூஷ்லோம் குயந்தமயே ப்ராமணி ப்ரமவாதி அண்ணம் பகவிதம் தேயம் ஹோனுதிணா மயே ப்ராமணி ப்ரமவாதி அண்ணம் பதம் தேபியோக்ஷிணா அண்ணே அஸ்வாண்டா எதாசம் ஜகவ் கிதி அந்நேய்சாண்டியோ யகசம் ஜகவா திதி சுலங்குவந்த சுரலிப் சுபாசரோ அனலப்ப சுலங்க முனாசன பிரதட்சிணம் சருத்தோவிப்பாண அனலபர்வா ஏதன்ம்தி தமிதி லோன அயபிரீ மசியம் தைகோம ஏதன் மதந்தர கிரித்தமிதி லோச்சனம் அயபிரிணீம் மத்தியம் தயிகோமாவது பார்ப்போம் இருபத்தியாறுலந்து மூலத்தி சேவிப்போம் தசமூர் இருவா தான் அடின்னு சொன்ன மாதிரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் இப்படி கோவர்தன பூஜையும் கோவர்தன உத்தாரணமும் கோபர்கள்லாம் கண்ணனுடைய கோ கோவர்தன கிரிதாரியாக இருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டதும் கோவிந்த பட்டாபிஷேகமும் சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் நமது கோவிந்தனான மலையப்ப சுவாமி வந்து மிகவும் கொண்டாடப்படக்கூடிய பிரம்மோற்சவெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறதுலாம் நடந்து நடந்து அப்படி நடக்கக்கூடியது அந்தநேரத்து கோவிந்தபட்டாபிஷேகத்தை அனுபவிப்போம் இருத்தியார் பச்சியந்தூப்பாந்தாவ அப்பூபுகா பச்சம் விவிதாப் பாக்கூத்த பாயசிய அப்பூபுகாம் அக்னா சமயம் ப்ராமணை ப்ரமவாதி அண்ணுவிதம் தேபியோ தேயோனு அண்ணேபியாஸ்வாண்டா பத்திரே தரகணையவசம் ஜம் திரையே தீயத்தலுதனா விதக் குருத்து கோவிப்பாணபர்வான் எத்தன்மஸ்லவந்தித்தசன பிரதட்சிணம் குருத்த கோ விபிராணபர்வா ஏ தன் மம மதம் தாத்த கிரியதா இது ரோச்சேன் அயம் கோணாத் தீநா மக்கம் செம காம் கோதாவது அர்த்தம் பார்த்தோம் இப்படி பகவத் கீதையில் சொல்கிறது இருக்கட்டும் கர்மயோகத்தை இங்கே முன்னாலேயே ஆரம்பித்தான் இங்கே பிருந்தாவனத்திலே தன்னுடைய அவதார விஷயமான அவன் வந்து இதகுரு ஆச்சம் கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருமாச்சேன் அதனால் செய்யலாம் அதனால் பாயசம் முதல் கொண்டு பாயசம் அதிகம் சூப்பான் தான் பருப்பு வகைகள் கொண்டு பலவிதமான சமையல்கள் செய்கிறார்கள் அது சம்யாவாக பூக்க அந்த கோதுமையால் செய்யப்பட்ட பலவிதமான பக்ண விசேஷங்கள் வச்சுக்கலாம் பிரெட் கூட வச்சுக்கலாம் பிஸ்கட் கூட வச்சுக்கலாம் இல்லை வேறு சப்பாத்தி போன்ற எல்லாம் பண்ணார்கள் பண்ணப்பட்ட கூறி என்ன அப்படி கோதுமையால பண்ணப்பட்ட அப்பூபம் அப்படி பாயசங்கள் பருப்புகளால் செய்யப்பட்ட பல சமயங்கள் பலவிதமான சமையல்கள் அப்புறம் முறுக்கும் விசேகம் பட்சண விசேகங்கள் அப்பங்கள் முறுக்கும் இப்படியெல்லாம் எல்லாரும் சமையல் பண்ணட்டும் பாக்கம் பண்ணட்டும் எல்லாரும் சமைக்கட்டும் தயார் பண்ணட்டும் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம் பால் தயிர் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறோம் என்ன நமக்கு அதான் அதிகமாக இருக்குது வேதம் பாராயணம் பண்ணக்கூடிய பிராமணர்களால் சாஸ்திரப்படி அக்னியில் ஹோமம் பண்ணுவோம் சாஸ்திர பிரகாரம் ஹோமம் பண்ணுவோம் அவ உங்களால் பசுக்களோட தட்சிணைகளையும் பலவிதமான அன்னமும் அன்னதானமும் பண்ணணும் கொடுக்க வேண்டும் மற்றவர்களும் நாய்கள் கண்டாளர்கள் பதிரர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்த மாதிரி அன்னத்தை கொடுத்தும் ஆகாரத்தை கொடுத்தும் பசுக்களுக்கு புள்ளையும் கொடுத்தும் கோவர்தன மலைக்கும் பலி கொடுக்கும் கோவர்தன பலி கொடுக்கும் இதுதான் பெரிய ஒரு இதாக சொல்லுது அன்னப்பாவாடைன்னு வந்தது இதில் தான் வந்தது கோவர்தன பூஜை அண்ண எல்லாம் எல்லாத்தையும் பண்ணி அண்டா அண்டாக்குலாம் இல்லை அதுல இருந்தா வந்து அன்னப்பாவாடு உற்சவம் வந்து பல இடங்களை பல பெருமாள் கோயிலில் நடக்கிறது இல்லையா திருப்பதியிலையும் பெருமாளுக்கு வந்து அன்னப்பாடு உற்சவம் கண்டர்களை பண்ணுகிறார்கள் அப்போ பலவிதமான வஸ்துக்களை தயார் பண்ணி புளியோதலை அப்படியே பண்ணுறாரு இல்லையா அதுதான் அப்போ நல்ல வசம் தரித்தவர்கள அதாவது புது வஸ்திரங்கள் நல்ல வஸ்திரம் தரித்து கொண்டும் நல்லா சந்தனத்தை எல்லாத்தையும் பூசிண்டு அலங்காரம் சென்டிகெண்டெல்லாம் அடிச்சுட்டு நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்டும் பலவிதமான புது விதமான அலங்காரம்லாம் பண்ணிக்கொண்டும் போஜனம் செய்து கொண்டும் பசுக்களையும் பிராமணர்களையும் அக்னியையும் மலையும் நீங்கள் பிரதட்சிணம் பண்ணணும் மலையும் சொன்னார் பருவதான் அதாவது இந்த கோ பிரதட்சிணம் தான் அந்தர பரிகிரமா பகிர் பரிகரமெல்லாம் கோவர்தன மலயம் பரிகரமாக பண்ணுறது இருக்கேன் அதுவே கண்ணன் ஐயனாவனே கண்ணனாகிருந்து சாப்பிட போகிறான் அதனால் இந்த பிருந்தாவனத்தில் கோவர்தன பரிக்கிரமாங்கிறது பிரதட்சிணம் ரொம்ப வசத்தி எப்படி நீங்கள் அண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலை அந்த இதை வந்து அருணாச்சலத்தை வந்து எப்படி பௌர்ணமி எப்போ பிரதட்சணம் பண்ணலோ அருணாச்சல சிவம் சிவமே அருணாச்சலமாக இருக்கார் இல்லையா அது மாதிரி கோவர்தன கிரியும் கிருஷ்ணனே அப்படி தான் சாப்பிட போகிறாங்க அப்படியே விளாட்சி பண்ணார்கள் அப்பா அந்த இது இன்னர் பறிக்கிரமா அவுட்டர் பறிக்கிரமா எல்லாம் பண்ணார்கள் அப்போது ஏ அப்பா பார்த்தேன் என்னுடைய அபிப்பிராயம் தான் நீ உங்களுக்கு பிரியமாக இருந்தால் செய்யுங்க கண்ணன் சொன்னது தான் வேலை அது வந்து ஹையஸ்ட் லெவலில் பார்க்கணும் கண்ணன் சொன்னால் வேலை வாக்கு கண்ணன் சொன்னது அந்த சுப்ரீம் கோர்ட்டு செவன் ஜட்ஜஸ் பஞ்சுக்கு சொன்னதுக்கு மேலே ப்ரெசிடெண்ட்டு கையெட்டு போட்டு கொடுக்குற மாதிரி அப்போ புரியறதுக்காக சொன்னால் ஹீனோ உபமானம் அதான் ரொம்ப மட்டமான உபமானம் அப்படி உங்களுக்கு பிரியமானா செய்ய விட்டோம் இந்த யாகம் வந்து பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் வலைக்கும் மிகவும் பிரியமானது அதனால் எனக்கும் ரொம்ப பிரியமானது அப்போ கண்ணனுக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னா கண்ணன் தான் நமக்கு முக்கியம் விவரமாக பார்த்தா இப்படி கண்ணன் வந்து அவர்களை க திருப்பி விட்டான் திசை திருப்பி விட்டான் யாராக அந்த நந்த கோபுரையும் நந்த கோபுரன் கூட்டத்திலையும் திருப்பி எல்லா இடத்துலையும் அந்த கோகுலத்துலேருந்து பிருந்தாவனம் போனார்களே உபநந்தர் மூலமாக எப்படியே கண்ணன் அவர்கள் உள்ளே போய் அவர்களோட தூண்டி விட்டுருக்காங்க புத்தியில் தானே போருவாங்க தேவர்கள்லாம் எப்போ புத்தியில் தான் பூந்துவார்கள் கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் அப்போ தான் புத்தி கெட்டு போச்சு நல்லதுக்கும் அதே மாதிரி ஆகா இது பண்ணலாமேனு வேறு ஐடியா வரும் இங்கே நேராக தெரியாது அப்போ அது மாதிரி தான் அவர் இடியன் சுவாமி சொல்கிறார் அப்போ புத்தியில் சொன்னால் தான் பேசுகிறார் அப்போ பருப்பு பலவிதமான பருப்புகள்லேருந்து அதை வைத்து கொண்டு பல சமயங்கள் பாயசங்கள் பலவிதமான பாயசங்கள் திரட்டு பால் அக்கோம் முழுக்க இப்படி பலவிதமான பக்ஷங்கள் உணவுகள் அன்ன வகையராக்கள் எல்லாம் சித்தமாகட்டான் தயார் பண்ணிட்டோம் கோகலத்தில் வந்து பால் தயிர் எல்லாத்தையும் முழுக்க எடுத்துக்கொண்டோம் வேதம் ஓரக்கூடிய வேத பாராயணம் பண்ணக்கூடிய பிராமணர்களை கொண்டு வேதம் ஓரக்கூடிய அந்தணர்களுக்கு கொண்டு வேதம் ஓரக்கூடிய பிராமணர்களை கொண்டு அக்னியில் ஹோமங்கள்லாம் நடக்கட்டும் அவர்களுக்கு பலவிதமான அன்ன விசேஷங்கள்லாம் கொடுத்து தட்சிணையாக கொடுத்து கோதானெல்லாம் பண்ணும் நாய் நாயாக இருந்தாலும் சண்டாளர் இப்படி சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் அவர்களுக்கும் சமுதாயத்தில் எல்லாேருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஆகாரத்தை கொடுக்கும் உணவை கொடுக்கும் பசுக்களுக்கும் புல் கொடுக்கும் அப்போ கோவர்தன மலைக்கும் படையல் போடுவோம் கோவர்தன மலைக்கு அதான் கோவர்தன மலை தான் அந்த பூத்த பலியாக அதாவது அண்ணா பாவாடையாக பண்ணுறது பெரிய படம் சப்பன் போஜன் சொல்லப்படுது சப்பன் போஜன் வந்து நார்த் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ வந்து அந்த ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் கோவிலில் இருக்கு இல்லையா அங்கே வந்து எப்பட விழாம நெய்யில் பண்ண பலவிதமான பட்சணங்கள் போடுவார் சப்பன் போஜனை ஐம்பத்தி விதமான பட்சணங்கள் ஐம்பத்தி ஆறு விதமான பக்ஷணங்கள் ஐம்பத்தாறு விதமான ஸ்வீட்டு சமாச்சாரம் எல்லாம் பக்ஷங்கள் பிருந்தாவனத்தையும் அது உண்டு சப்பன் போஜனை அப்படி சப்பன் போஜனம் இல்லை அன்னப்பாவாடியும் பெரிய படையில் கொடுங்க நல்ல வஸ்திரங்களை ஊற்றிக்கொண்டு நல்லா வயிறார சாப்பிட்டு முழுக்க சாப்பிட்டு சந்தனம் பூசிண்டு சென்ட் அடிச்சுட்டு பலவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு புது வஸ்திரங்களை கொட்டுவோம் இதில் பலவித அலங்கார அலங்காரம்லாம் பண்ணிட்டு பசுக்களையும் பிராமணர்களையும் அக்னியும் மலை முக்கியமாக இந்த கோவர்தன மலையும் பிரதட்சணம் பண்ணுவோம் அதுதான் அந்தர் பரிகிரமா பகிர் பரிகிரமா இருக்கும் இன்னர் பரிகிரம அவுட்டர் பரிகிரமம் அப்படி இருக்கும் அதுவே சுயம் கிருஷ்ணனாக கருத வேண்டியது தான் அதில் பற்புத்திரியும் அது தான் நிஜமாகவும் இருக்குது அப்போ அப்போ தன்னை தப்பினார் இதுதான் என்னுடைய கருத்து இதுதான் என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு ஒத்து போனால் பிடிச்சிருந்தால் அது பிரகாரமே பண்ணுவோம் இந்த யாகம் பசுக்களையும் பிராமணர்களையும் மலை மற்றும் எனக்கும் பிரியமானது எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும் இப்படியே செய்வோன்னொன்னே கர்ம யோகத்தை உபதேசத்தை இங்கேயே ஆரம்பிச்சிட்டான் பகவான் முதலே ஆரம்பிச்சிருக்கான் இங்கேயே ஆரம்பிச்சிட்டான் பின்னால் கீதை உபதேசம்னு போகிறான் பகவான் கண் அர்ஜுனனுக்கும் எல்லாருக்கும் தெரிந்த பகவத்கீதை அதுக்கப்புறம் உத்தவருக்கும் சத்தியானின் குவாலிட்டி என் குவான்டிட்டி தி பெஸ்ட்ன்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியும் அந்த ஏகாத கந்தத்தில் ஏழாவது அத்தியாயத்திலேருந்து இருபத்தி ஒன்பது அத்தியாயம் வரைக்கும் இருபத்தி மூணு அத்தியாயங்களில் பின்னால் சொல்ல போகிறான் உத்தவன் தி பெஸ்ட்டு ஞானி பக்தன் எல்லாம் மித்திரன் ஃப்ரெண்டு கூட சித்தப்பா பிள்ளை அப்படிப்பட்டவன் அவருக்கு சொல்லுவான் கண்ணன் இப்படியும் அவனுடைய உபதேசத்தை இங்கேயே ஜெகத்குரம் கிருஷ்ண மந்தே தேவ குருன்னு இங்கே ஆரம்பிப்பான் மேலே என்ன நடக்கிறதுன்னு மேலே பார்ப்போம் ராதே